சாந்த சோருபி ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு சாந்த குமாரர் ஜென்டில் மேன் வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் பன்னிரெண்டாம் அத்தியாயம் முதல் சிறு வசனங்கள் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்திரு ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களைக் கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆர்வனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடாரவாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளேயே ஒருவன் தீர்க்கத்தரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறை பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்தியட்சமாகவும் பேசுகிறேன்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 ஆ ஆண்டவனே நாங்கள் புத்தினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மீது சுமத்தாதிரும் தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சத்தில் அழுகி செத்து போல அவள் என்றான் அப்பொழுது மோசை கர்த்தரே நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காறி துப்பினது உண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அது அவள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார் அப்பொழுது மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் பின்பு ஜனங்கள் ஆஸ்துரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வராந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பிய நான்காம் தியாயம் ஐந்தாம் வசனம் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் கர்த்தர் சாந்தமும் பொறுமையும் திருமரையில் அடிக்கடி சேர்ந்தே வருகின்றன இரு வசனங்களை வாசிக்கிறேன் கொலோசெய்யர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பருசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் இன்னொரு வசனம் ஒன்று தி மூத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு இந்த சாந்தம் பொறுமை இவை இரண்டும் சேர்ந்து வருகிற குணாதிசயங்கள் வேதத்தில் சாந்தம் என்பதற்கான ஓமானங்களில் இரண்டு மிக முக்கியமானவை ஒன்று ஆடுகளை மெதுவாய் நடத்தி செல்லும் எய்ப்பன் அதை ஏசாயா நாற்பது பதினொன்றிலே பார்க்கிறோம் அடுத்தது குழந்தைகளை கனிவுடன் பாசத்துடன் பேணி வளர்க்கும் தாய் அதை ஒன்று திசல் ஒணிக்கிய இரண்டு ஏழிலே நாம் பார்க்கிறோம் நாம் இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கும் வேளையிலேயே அவர் நம்மை சாந்த சாந்த குமாரிகளாகவும் மாற்றிவிட நடைமுறை மாதிரியாக அவரே நமக்கு முன்பாக நின்று கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா என்று அவர் அழைக்கிறார் ஈசாக்கு தனது கிணறுகளை குறித்து தன்னோடு வாக்குவாதம் பண்ணியவர்களிடம் காட்டிய பொறுமையில் சாந்தம் அட்டகாசமாக வெளிப்படுகிறது தன்னுடைய தகப்பன் தோண்டிய துறவுகளை அவர்கள் தூர்த்து போட்டார்கள் அவன் தோண்டினான் மறுபடியும் அவர்கள் வந்து அங்கே அவனோடு வாக்குவாதம் பண்ணினார்கள் விட்டு விட்டு அடுத்த இடத்திற்கு போனான் அங்கேயும் வாக்குவாதம் அதை விட்டு விட்டு அடுத்த இடம் போனால் அங்கேயும் வாக்குவாதம் அமைதியாக போய்கொண்டே இருந்தான் கர்த்தர் அவனை ஏற்ற வேளையிலே நல்ல ஒரு ஆசிர்வாதத்தோடு அவனை வழி நடத்தினார் ஆப்பிரியமானவர்களை சாந்தம் எப்பொழுதுமே அது விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளது யாராவது நமது சட்டையை கேட்டால் அதற்கு மேல் எதையாவது அணிந்திருந்தால் கூட அதையும் கலற்றி கொடுத்து வேண்டும் என்றுதான் இயேசு நமக்கு கற்பித்தார் சாந்தம் உள்ள ஆவியின்றி நாம் பிறரது குற்றங்களை பொறுமையாய் சகிக்கவே முடியாது சாந்த குணம் இருந்தால்தான் நாம் பொறுமையாக இருக்க முடியும் குறிப்பாக கலாத்திய நாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அப்போ சிலர் பவுல் ஒருமுறை இப்படி எழுதினார் சகோதர சகோதரிகளே உங்களில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு குற்றத்திலே அகப்பட்டுக் கொண்டால் தூயாவிய பெற்றிருக்கும் நீங்கள் சாந்தமுள்ள உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள் கடுபிடு என்று சொல்லி அவரை கண்டனம் பண்ணி திருத்தவே முடியாது ஆனால் சாந்த குணத்தோடு நீங்கள் திருத்தலாம் அப்படியானால்தான் நீங்களும் சோதிக்கப்படாமல் உங்களை பார்த்துக் முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் தாவிதரசனின் தவறுகள் நினைத்துக்கூட பார்க்க முடியாதவை தனது பாவத்திற்காக தாவீது நிறைய செலுத்த வேண்டியதாயிருந்தது ஆனால் ஆண்டவர் அவனிடம் காட்டிய பெரும் தன்மையை பாருங்கள் அவனுக்கு இருந்த மனைவியரில் பச்சேபாலையே சாலமோனுக்கு தாயாக அவர் தெரிந்தெடுத்தார் ஆனாலும் மனிதனான அத்தேவோ பல நூற்றாண்டுகள் கழிந்த பின்னரும் அவளை குறிப்பிடும் பொழுது உரியாவின் மனைவி என்றே அழைக்க விரும்புகிறார் இதுதான் கடவுளுடைய கண்ணோட்டத்திற்கும் மனிதனுடைய பார்வைக்கும் உள்ள வேறுபாடு இயேசுவானவர் நெறிந்த நானலே முறிக்க மாட்டார் புகையும் திரியையும் அவர் அணைக்க மாட்டார் சாந்த ஸ்வரூபி அவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு சாந்த குணம் கட்டாயம் தேவை கட்டாயம் தேவை அதை நான் இதற்கு மேல் அழுத்திக் முடியாது நமது அதிகாரத்தையும் திறமையையும் நாம் பயன்படுத்தி நம்மை எதிர்ப்பவர்களை நசுக்கி விடுவதற்கான வருகிற சோதனையை நாம் எப்பொழுதும் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் மோசே ஒரு பெரிய தலைவன் காலம் போற்றும் வேத வியாக்கியானி மேத்யூ ஹென்றி என்பவர் மோசே குறித்து இப்பொழுது எழுதினார் பொன் கற்று பொன் கன்றுக்குட்டியின் காலத்து காரியத்தில் கடவுளது மகிமை பாதிக்கப்பட்ட மோசே சிங்கமாய் சீரினான் ஆனால் ஆறானும் ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு எதிராக பேசிய காரியத்திலோ தன் சொந்த மதிப்பு தொடரப்பட்ட போதிலும் அவன் ஆட்டுக்குட்டியை போல் சாந்தமாயிருந்தான் இதுதான் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாருடைய பண்பாக இருக்க வேண்டும் எனவேதான் சௌரி சாரால் நவருட்ஜி அழகாக ஒரு பாடல் பாடினார்கள் சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொருபி இயேசுவே ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுதுகிறோம் ஆயிரம் பேரிலும் அவர் சிறந்தோர் அவருடைய அடிப்படை குணாதிசயம் அவர் சார்ந்த சொருபி உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் இயேசு இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் எங்கள் மகாபிரிய தேவனே நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா மனிதருக்கும் முன்பாக காட்ட வேண்டிய முக்கியமான குணத்தை குறித்து இந்த தியானத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் எத்தனை முறை ஆண்டுவரே சாந்தமாக நாங்கள் நடந்து கொள்ளாததால் சாந்தமாக நாங்கள் பதில் சொல்லாததால் சாந்தமாக நாங்கள் காரியங்களை செய்யாததால் சாந்தமாக நாங்கள் உறவு கொள்ளாததால் எல்லா காரியங்களையும் குழப்பி எங்களுடைய பாதைகளையே நாங்கள் கரடுமுருடாக்கி வைத்திருக்கிறோம் ஆண்டுவரே தேவரீர் எங்களுக்கு இறங்கும் பெருமை வேண்டாம் அகம்பாவம் வேண்டாம் மனமேட்டுமே வேண்டாம் உங்களுடைய குமாரனாய் ஏசு கிறிஸ்துவை போல சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கே எங்களுக்கு உதவி தாரம் பிறர் குற்றங்களை குறித்து பொறுமையாயிருக்கட்டும் திருத்தும் பொழுது சாந்தத்தோடு நாங்கள் அதை செய்யட்டும் நீர் எவ்வளவு சாந்த குணமுள்ளவராய் எவ்வளவு பொறுமை உள்ளவராய் எங்களிடம் இருக்கிறீரே நாங்கள் அதை மறந்து போகாதிருக்கு நீர் உதவி செய்யும் நீர் மட்டும் எங்களிடத்திலே சாந்த குணம் உள்ளவராய் நாங்கள் சாம்பலாக இருப்போம் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சி எடுத்து நாங்கள் எங்களுடைய கோபத்தையும் மாணவத்தையும் அகங்காரத்தையும் நாங்கள் அடக்கி வைத்து கொண்டு கட்டுப்படுத்தி சார்ந்த குணமுள்ளவர்களாய் எங்கள் சார்ந்த குணமுடைய வசனம் சொல்கிறது போல எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்